அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் நிகழ்ச்சி என்ன திடுக்கிட நிகழ்ச்சி என்னவென்று உமக்கு எது அறிவிப்பது அந்நாளில் சிதறளிக்கப்பட்ட ஈசல்களை போன்று மனிதர்கள் ஆகிவிடுவார்கள் மேலும் மலைகள் கொட்டப்பட்ட பை போன்று ஆகிவிடும் எனவே அந்நாளில் எவருடைய நன்மையின் நிறை கனத்ததோ அவர் திருப்தி பொருந்திய வாழ்வில் இருப்பார் ஆனால் எவனுடைய நன்மையின் நிறை இலேசாக இருக்கிறதோ அவன் தங்குமிடம் ஹாவியாதான் இன்னும் ஹாவியா என்ன என்று உமக்கு அறிவிப்பது எது அது சுட்டெறிக்கும் நரகத்தின் தீக்கிடங்காகும்